வணக்கம் இன்றைய தின மருத்துழியில் மருத்துவ குணங்கள் இஞ்சிலேயே ஒரு சில சத்துக்கள் இருக்கும் இஞ்சில வந்து விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் இ கால்சியம் நாரசத்து இரும்பு சத்து ரிபோப்ளோவின் டயாமின் இது எல்லாமே இருக்கும் இஞ்சியுடைய மருத்துவம் நம்ம முன்னோர்கள் சித்த மருத்துவத்துல சொல்றாங்க தினசரி நோயில இஞ்சி சாப்பிடுறதுனால ஒரு சில ஒரு ஊர்கோல ஊனி நடக்கிற ஆளு ஊர்கோல வீசி நடக்க ஆரம்பிச்சிருவாங்களாமா ஒரு குச்சிய அந்த அளவுக்கு இஞ்சிய மருத்துவம் இருக்கும் சரி இஞ்சியின் மருத்துவம் என்ன நம்ம இஞ்சி வந்து தினசரி நோயில சாப்பிடுறதுனால அஜீர்ண கோளாறுகள் எந்த வகையான அஜீர்ண கோளாறுகள் இருந்தாலும் சரி பண்ணி தரும் அது மாதிரி ஒய்த் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணி தரும் கபம் பித்தம் வாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எது வந்தாலும் கம்பல்சரி இஞ்சியை எடுத்துக்கணும் ஏதோ ஒரு உணவு வகையில இஞ்சி சேர்த்து சரி பண்ணி தரும் இஞ்சியிலே ரெண்டு வகை இருக்கும் ஒன்னு இஞ்சி சுக்குப்பொடி ரெண்டையும் இஞ்சியில வந்து ஒரு எண்ணெய் தயாரிப்பாங்க வெளிநாட்டுகள் எல்லாம் மதுபான தயாரிக்க கூட யூஸ் பண்ணுவாங்களா குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு உடம்பு ஏறாம இருக்கணும் அப்படின்னா மலச்சிக்கல் வராம இருக்கணும்னா கம்பல்சரி இஞ்சி யூஸ் பண்ணணும் உடம்புல வந்து நம்ம கெட்ட கொலஸ்ட்ரால் வராம தடுக்கும் இஞ்சி அதனாலதான் தினசரி உணவுல நம்ம கம்பல்சரி இஞ்சியை யூஸ் பண்ணணும் இன்னைக்கு இஞ்சியுடைய மருத்துவ குணங்கள் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் மீண்டும் இன்னொரு துளியோட உங்களை பார்க்கும் வரை நன்றியுடன் ஜோதி வெங்கடேஷன்